तापत्रय विनाशाय, சச்சிதானந்தூபாய விஷ்வோத்பதித்தவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணாயம் பிரலா முனையூச்சு தான் ஜனிஷிய வோ மந்தா முசலம் குலநாசனம் ஒரு நாழும் ஒருகத்தை மாத்தம் படிச்ச அர்த்தம் தெரிஞ்சுட்டு வரோம் சில ஸ்லோகங்களை சேர்த்தே சொல்லலாம் என்றுதான் தோன்றுகிறது இருந்தாலும் தனித்தனியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் எப்படி சாபம் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை வர்ணித்து கொண்டிருக்கிறார் சுகர் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய குலத்தில் இருக்கிறவர்களே பண்ணக்கூடிய அதர்மத்தை பார்த்து தாங்க முடியாமல் தன்னுடைய குலமும் இருப்பது நல்லதல்லன்னு நினச்சி பிராமண சாபத்தை உண்டு பண்ணி அவர்களுக்குள்ளேயே கலகத்தை உண்டு பண்ணி அவர்கள் இறந்ததாக புராணம் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதை விஷயத்தை விவரித்து சொல்கிறார் அவர் இந்த ரிஷிகள்லாம் வந்தபோது இவர்களெலாம் விளையாட்டுத்தனமாக இருந்தார்கள் இந்த கிருஷ்ணனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களெலாம் குறிப்பாக கிருஷ்ணனுக்கு ஜாம்பவத்தியினிடத்தில் பிறந்த சாம்பனுக்கு ஒரு பெண் வேஷத்தை போட்டு இந்த ரிஷிகள்கிட்ட போய் இவ கர்ப்பவதியாக இருக்கா இவங்கள்ட்ட நேரடியாக கேட்குறதுக்கு இஷ்டப்படலை எங்கள் மூலமாக கேட்குறா நீங்கள் சொன்னால் எதுவுமே வீணாக போகாது அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் அமோக தரிசனாக ரிஷயா புத்திரகாமாவாக இருக்காவோ இவளுக்கு என்ன குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு போய் அவர்கள்ட்ட கேட்டார்கள் ஏவம் பிரலப்தாக முனையாக அந்த முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் இல்லையா பிரலப்தாகனா வஞ்சிக்கப்பட்டனு வஞ்சிக்கப்பட்டனா ஏமாத்துறது உள்ள ஒன்றும் இல்லாமல் பொய்ய சொல்கிறது முனையஹா தான் ஊச்சு ஹூ குபித்தான் இருப்பிருப்பன் இருக்கிறது வந்து சுகாச்சாரியார் பரீட்சித்த பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் கூப்பிட்றார் ஹேண்ட்ருப்ப ஒரு பரீட்சித் ராஜனே தான் குமாரான் அந்த எதுகுமாரர்களெல்லாம் எதுநந்தனர்களெல்லாம் கிருஷ்ணனுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை பார்த்து இவ்வாறு பொய்யால் வஞ்சிக்கப்பட்ட அந்த ரிஷிகளெல்லாம் கோவப்பட்டார்கள் குபித்தாக ஹே மந்தாக ஓ மந்தர்களே மகான்கள்ட்ட எப்படி பேசணும் விவகாரம் எல்லாம் தெரியாமல் பேசுகிற மந்தர்களே அறிவில் குறைந்தவர்களே வஹா உங்களுக்கு உங்களுடைய குலத்தை அழிக்க போகிற குலநாசனம் முசலம் ஜனஈஷியத்தின்னு சொன்னார் உங்கள் குலத்தையே அழிக்கக்கூடிய முசலம் இரும்பு ஒலக்க ஜன ஈஷ்யதி தோன்றப்போகிறது அப்படின்னு அந்த முனிவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இது அடுத்த ஸ்லோகத்தை அப்புறம் படிக்கலாம் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்